வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுரகாண்டம் ஐராணி சோகப்படலம் அன்னம் பொறுவனடையாளவன் வரலும் முன்னங்கெதிரா முறையாற் பல பொன்னங் கழலினையைப் பூண்டு வணங்கி எழி என் நீங்கொரெண்ணமுடன் ஏகிற்றையென்றாள் அம்மொழியைக் கேளா அரசன் உரை செய்வான் வெம்மை புரி சூரன் வியன் பணியாலே வருந்தி எம்மை அடைந்தார் இணைய சில தேவர் தம் முன்னிடர் பலவும் சாற்றி இறங்கினரே அன்னார் மனம் கொண்ட ஆகுலமும் நம் துயரும் பொன்னார் சடை முடியம் புண்ணியற்குத்தாம் புகலின் இந்நாள் அவுணர்க்கு இருவாய் தனைப் புரிந்து தொல்நாள் உரிமையளிப்பன் எனும் துணிவால் ஆகின்ற துன்பத்து அழலால் பதை பதைத்து வேகின்ற சிந்தைவியன் அமரர்த்தம் உடன்யான் பாகொன்று தீம் சொல் உமைபாகன் பனிவரைக்குப் போகின்றேன் இது புகழுதற்கு வந்தனே என்னும் பொழுதில் இடர் உற்று இகழ்வாளி தன்னங்கம் மூழ்கத் தளர்ந்து வீழ்மஞ்ச என அன்னம்பொருவு நடையாள் ஐராணி மன்னன் திருமுன்மயங்குற்று வீழ்ந்தனளே வீழ்ந்தாள் தரிக்கரிதாம் பெய்ய துயர்க்கடலில் ஆழ்ந்தாள் தனதறிவும் அற்றாள் பிரியாது வாழ்ந்தாழென் செய்வாள் மகவான் அது கண்டு தாழ்ந்தாகுலத்தோடெடுத்தான் தடக்கையாள் ஆர்வமுடு கையால் அணைத்தே அவளைத் தன் ஊருமிசையேற்றி உணர்ச்சி வரும் பான்மையெல்லாம் சேர ஒருங்கு ஆற்றச் சிறிதே தெளிவுற்றாள் காரின் மலிகின்றவின் போலும் காற்றினாள் சிந்தை மயக்கம் சிறிது அகன்று தேற்றம் வர முந்த ஈர் வந்து முற்றும் தனைச் சூழ்ந்த வந்த போழ்தில் தன்னுள்ளம் நொந்து நடுங்கி இணைய நுவல்கின்றாள் பொன்னாடுவிட்டுப் புவியின் வனத்திருந்து முன்னார் அருள் கொண்டு உவப்புற்று மேவினனால் என்னார் உயிரே என நீ பிரிவாயேல் பின்னார் துணையான் புழைக்கும் நெறியுண்டோ வாகத்து நேமிக்கும் வான்பாடு புள்ளினுக்கும் மேகத்திறமும் வியன்மதியும் ஆவது போல் நாகத்து உறைவோர்க்கு நாயகமே நீ அளது சோகத்தை நீக்கி துணையாவார் வேறுண்டோ அன்றி உனைப் பிரிந்தும் ஆவிதனைத் தாங்க வல்லேன் என்றிடினும் யானொருத்தி யாருந்துணையில்லை ஒன்று நெறி நீதி உணராத தீய சென்றிடுவர் நாளும் அவர் கண்டால் தீங்கன்றோ நீடு புகழ் சேர் நிறுதர்கோன் சூழ்ச்சியினால் தேடறிய பொன்னுலகச் செல்வத்தை விட்டு இந்த காடுதனில் வந்து கரந்து தவம் புரிந்து பாடுபடுமாறும் பழிக்கஞ்சியே அன்றோ தீயாவுணர் திரிவர் அவர் சிறியர் மாயை பல பலவும் வல்லார் பவமல்லால் ஆயதர்மம் அறியார் பழிக்கஞ்சார் நீயும் மக்து உணராய் அன்றே நெடுந்தகையே உன் அன்புடைய ஒரு மகனும் இங்கில்லை துன்னும் சுரரும் இல்லை தொல்களிற்றின் வேந்தும் இல்லை பின்னிங்கு ஒரு மாதரும் இல்லை பெண்ணொருத்தி தன்னம் தனியிருக்க அஞ்சேனு தக்கோனே பல்லார் ஒழுகிப்பவன் செய்ய உணரெனும் கொல்லார் காணின் ஓடி வந்து பற்றினர் போய் அல்லாதன புரிவரானால் அனையபழியெல்லாம் முன் பாலன்றி யார் கண்ணே சென்றிடுமே மண்ணே இது ஓர் துணிவு உரைப்பன் மண் உயிர்கொண்டு இன்னே தமியேனிறேன் உலகில் யாவரையும் முன்னே படைத்து அளிக்கும் முக்கணர்த்தம் வெற்பினுக்கு உன் பின்னே வருவேன் பெயர்வாய் என உரையா பின் தாழ் குழலி பெரும் துயரத்தோடு எழுந்து நின்றாள் இரை உன்னி நேயத்தொடு நோக்கி நன்றாள் உனது திறன் என்று நாகர் இரை சென்று ஆர்வமுடு அவளைப் புல்லி இது செப்புகின்றான் வாராய் சசியே வருந்தேல் அமரருடன் காரார் களத்தோன் கைலைக்கியான் போனால் ஆராய்ந்து நின்னை அளிப்பவரற்றாலோ பேரார்வமுடு எனது பின்னி வருவது வே சடைமேல் சிறந்த மதிக்கோடு புனை துயவனும் வேலைத் துயின்றோனும் சேர்தளித்த ஐயன் எமக்கோர் அரண் ஆகியே இருக்க நையல் முறை ஆமோ நங்காய் நவிலுதியால் ஏவென்ற கண்மடவாய் ஈசன் அருள் அன்னோனை வாவென்று அழியால் வழுத்தி மனத் துன்னின் இங்கே மேவும் கைலையில் யான் மீண்டு வரும் துணையும் கா என்று உனையவன் பால் கையடையா நல்குவனால் ஆற்றல் பெரிதுடைய ஐயனேனின் தன்னை போற்றி அருள் செய்யும் பொருந்திதியால் ஈண்டு என்று தேற்றுதலும் அன்னான் சிறப்பு எவன் கொல் கோல் தொடி கேள் என்னா அமரேசன் கூறுகின்றா